மறுபடிய ஒரு நாள் உணர்ந்து இந்த பூலகத்திலே கத்த நமக்கு இந்த நாளை கூட்டிக் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திகத்தை மையப்படுத்த கிடைப்பட்டு இருக்கின்றோம் விஸ்வநாதருக்கு ஆராதனை சேரையத்தி நூறு லட்சக்கணக்கான மக்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க முடியாதபடி இன்னமும் கொடியே பாதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நம்முடைய நிவனாகி கர்த்த தரிசிக்கும்படியாக ஆவிலே உணரும்படியாக அவரூட கனிகூறும்படியான ஒரு பெரிய பாக்கெட்டை விசுவநாதர் உயிர் திழந்தபடினால் நாம் அடைந்திருக்கின்றபடினால் நம்முடைய ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று தெனி சமுத்திரம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆண்டவர் இந்த உயிர்த்து நம்முடைய ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்பு ஒரு சில வேதமாக நாம் ஜபத்தோடு விட வாசித்து தியானிக்கலாம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை ஒரு விடு வாசிக்கலாம் புறப்பட்டு தலைகவிக்கிறவரை நீங்கள் நோக்கி நெருக்கையில் அந்த இரண்டு பேரும் இரண்டு தேவ அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தொழில் என்று செய்தி சொன்னதாக வாசிக்கின்றார் இன்றைக்கு ஏராளமான மக்கள் மதித்தவர் மத்தியிலே இயேசுநாதர் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் இயேசுநாதர் அங்கு இல்லை என்பதை இந்த வேத வாக்கிய நமக்கு விளக்குகின்றது அவர் உயிர் தழுந்து ஆறு சொல்லியிருக்கின்றது போல உயிர் தெழுந்து ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இறை நாம் உணர்ந்து நம்மில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு அதிகமாக துதி செலுத்த வேண்டும் என்று தேவ சமூகத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றார் பல அவதாரங்கள் தோன்றினதாக மற்ற மதத்தினர்கள் சொல்லுகின்றார்கள் பலகாலங்களிலே உலகத்தை சீர்திருத்துவதற்காக துஷ்டர்களை நிக்கரகம் செய்வதற்காக அவதாரங்கள் தோன்றினார்கள் என்று சொல்வார்கள் இடையில் எந்த அவதாரங்களும் தோன்றவில்லை ஏன் தோன்றவில்லை தெரியுமா தேவன் யாரென்று அறிந்து கொள்ள முடியாதபடியினால் செத்து போன மனிதர்கள் கடவுள் கடவுள் என்று சொல்லி அவதாரங்களாக வைத்திருந்தார்கள் அந்த இறைவன் உலகத்திலே தோன்றின பிறகு ையும் மக்கள் கடவுள் சூழலை உண்டாகிவிட்டார் உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான கடவுள்கள் உருவாகி இருக்கிறதாக உலக மக்களுடைய சரித்திரங்கள் சொல்லுகின்றது இறைவனாக இயேசு கிறிஸ்து எப்படி தெய்வமானார் என்று அவர் ஏன் தெய்வம் என்று நிரூபிக்கப்படுகிறார் என்று சொல்லி அப்போ எழுதுகின்றார் அவர் யூத மதத்தினுடைய ஒரு பெருந்தலைவன் கிறிஸ்துவ மதத்தை அழிக்க வேண்டும் திட்டமிட்டிருந்தவர் ஒரு தனி மனிதன் தன்னை கடவுள் சொல்லக்கூடாது என்று சொல்லி தீர்மானித்திருந்தவர் சிறைச்சாலை அடைத்து துன்பப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அந்த இயேசுநாதனை தெய்யம் என்று அறிந்து கொண்ட பிறகு அவரை குறித்து சொல்லுகின்றார் ரோமர் கிளம்பம் ஒன்னாவது அதிகாரம் ஐந்தாவது வசனுக்கு ஒரு உருவாசிக்கலாம் ாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாருமாக இருக்கிறார் அன்றைக்கு இருந்த வேத பண்டிதர்கள் பரிசு பிரதான ஆசாரிகள் ஆறு அவரை ஒரு சாதாரண மனுஷனாக தச்சனுடைய குமாரன் என்று நோக்கி கொண்டிருந்த பொழுது அந்த அறிந்து கொண்ட பவன் சொல்லுகின்றார் அவர் தான் தேவகுமார் என்பது தெரியும் பிறக்கவில்லை என்று இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் அவரை அறிந்தபடியினால் தெய்வம் என்று அறிந்து கொண்டபடியினால் மாமேசத்தின்படி சந்ததியிலே பிறந்தவரும் பரசுத்தம் ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மறைத்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாயிரிக்கப்பட்ட தேவகுமார்தான் கடவுள் என்பதற்கு என்ன ஆபாரம் தெரியுமா சத்தவன் என்று உயிரோடு எழுந்தவ இல்லை மருத்துவ ராட்சசர்கள் அவள் உயிரடையவில்லை என்று சொல்கிறதன் சொல்லுகின்றது ராட்சஸர்களாக இருந்தார்கள் புதிய பராக்கிரமசாரிகளாக இருந்தார்கள் உலகத்தை அழித்தார்கள் சித்திரவதை அவர்களை கண்டு மக்கள் எல்லாரும் பயந்து நடிகர்களை வணங்கினார்கள் இயேசுநாத கடவுள் என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா மதித்தூர் உயிரோடு எழுப்பதனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரணமாக இருக்கிறார் நாம் வணங்குகின்ற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை இறை மக்கள் உணர்ந்து மதித்தூர் இருந்து உயிர் தகுந்த தெய்வம் நாங்கள் ஆராதனை செய்கிறோம் பேய்களுக்கும் சில வல்லமைகள் உண்டு அதனால மக்கள் பேய்களை மறிம்பதவில்லை ஆவியாக அலைவர் பேசிக்க வசனத்திலே அவர் உயிர் தழுந்தனாலே நமக்கு என்ன மேன்மை கிடைத்திருக்கிறது என்பதை இரமக்கள் நன்றி உணர்ந்த நாளிலே ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று ஆவியான கருத்து பற்றி மரணம் உண்டாதபடியால் மனுஷனால் மருத்துவரின் உயிர்த்துள் எல்லோரும் மறைக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் மரணம் உண்டானது போல மனுஷனால் மருத்துவரின் உயிர்த்தும் உண்டாயிற்று ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று அப்போ சுத்த போதாம் பாவம் செய்து மறித்து ஆத்மா மறித்துவிட்டபடினால் ஆதாமுக்கு ஒப்பாக நீர்நெழுச்சியா அவர்களையும் பாவம் ஆண்டுகொண்டது என்று சொன்னது போல எல்லாரும் மறித்தவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகின்றனர் வருகின்ற மக்கள் ஆன்மீகத்தில் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகின்றனர் பணக்காரன் ஆவார் என்று சொல்லவில்லை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இப்படி உலக பிரகாரமான அழிந்து போகிற நன்மைகளை தேடி எழுகிறார்கள் உயிர்த்து ஆண்டவருடைய நலமை குறித்து பகுதெழுதும் போது கிறிஸ்து ஆகாமுக்குள் எல்லாரும் மதிக்கிறது போதிலே கிறிஸ்து குளில் யாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்கிறார் எபேசி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் தோசனத்திலே சபையாருக்கு எழுதுவதை வாசிக்கலாம் அக்கிரமங்களில்றித்தவர்களாலேர்ப்ப ாலும்றைத்தவர்களாயத்து அதிகாரி ஆற்றாகவும் மாசம் மனசு விரும்பினாலே மற்றவர்களை மற்றவர்களை கோபனோ இரக்கத்தில் அன்பினாலே நம்ம அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கூட உயிர்ப்பித்தார் மறைத்தவர்களாக இருந்தார் சத்தேசுநாத உயிர்த்தால் கிடைத்தது அகினால் உலகத்தில் எந்த தத்துவம் இதை அடைந்து கொள்ள முடியாது யோகம் செய்தாலும் அடைய முடியாது தியாகம் செய்தாலும் அடைய முடியாது தவம் அடைய முடியாது வல்லமையானது அக்கிரமத்திலும் பாவங்களிலும் மறித்திருந்த நம்முடைய ஆத்மாவை ஒரு உயிர்ப்பிக்கச் சென்றிருக்கிறார் என்று சொல்லுகின்றது அவருடைய உயிர்த்தளுடைய வல்லமை தம்மை விதமாக உயிர்ப்பித்திருக்கிறது என்று பரிசுத்தாவியான சொல்லுகிறார் ஒன்று பேசுவதிகாரி ஒன்பதாவது வாசிக்கும் பொழுது பலனாகி ஆத்துமரட்சி அடைகிறீர்கள் இப்பொழுது கிடைத்திருக்கிற பலன் ஆத்துமீக்சிப்பு அடுத்தபடியாக கிடைக்கின்றது சரி பிரகாரமான மீட்பு கிடைக்கப் போகின்றது அடுத்து நாம் இறைவனுடைய எல்லா நன்மைகளும் சுதந்திரிக்க போகிறோம் அபியான சொல்கின்றார் இயேசுநாதனுடைய உயிர்த்தலுடைய மல்லமை தான் இதை செய்கிறதுக்குள்ளாக மறித்து எல்லாரும் சென்றுவிட முடியும் அதனால தேவன் மனுக்குலத்தின் மீது வைத்து அன்பின்மித்தமாக நம்முடைய குமாரனை கல்வாதி சின்னக்கு அனுப்பி நம்முடைய பணத்தனுக்காக அவரை மரணத்திற்கு ஒப்புப்படுத்து மறித்து உயிரோடு எழுந்தபடியாலே நமக்கு இந்த ஜெய கிடைத்திருக்கிறது என்று ஆவியானவர் திருமணம் ஆண்டுகளுக்கு நாம் சூத்திரம் செலுத்துவோம் ரூபாய் வாசிக்கலாம் எப்படி கிடைக்கிறது என்று எப்படி நாம் அதை பெற்றிருக்கிறோம் என்று பவுன் எழுதுவதை வாசிப்போம் மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களாசுடைய வல்லமை ஒரு மனுஷனை ரசிக்கிறது என்று சொன்ன வேதத்தில் சொல்லியிருந்த அது எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவ சமுதாயம் அறியாதபடினாலே ரட்சிக்கப்படாத கூட்டங்கள் பெருகி வருவதை நாம் காணுகின்ற இயேசுநாதருக்கு கடவுள் என்று ஊடியும் செய்கிறார்கள் இயேசுநாதருக்கு காணிக்கைகளை படைக்கிறார்கள் ஏன் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை அந்த உயிர்த்தலந்த ஆண்டருடைய வல்லமை நம்மை ஏன் மாற்றவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு தெரிய முடியவில்லை அதை குறித்து பவுலுக்கு தெளிவாக எழுதுவதை நாம் வாசித்தோம் பாவத்திற்கு மறித்து இனி அதில் எப்படி கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் மருத்துவருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன நடந்து கொள்ளும்படி மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானாலே கிறிஸ்து கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் யாரி போறதெல்லாம் வேண்டுமா அடக்கம் தான் உயிர் தழுதான் என்று சொல்லி சொல்லுகின்றது மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு உயிர் தழுந்தது போதில் யார் ஞானஸ்தானத்தில் பழவத்திற்கு மறித்து அடக்கம் பண்ணப்படுகிறார்களோ அவர்கள் இந்த உயிர்தல் சாயலை அடைவார் என்று ஐந்தாவது என்று சொல்லி யார் நியாயப் பிரமாணத்தின் நன்கு கற்ற ஒரு மனுஷன் நியாய பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாத வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் அதனால் மீட்பு கிடைக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டு வீசுநாதனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தலே கிடைக்கின்ற மேன்மைகளை இவ்வளவு பெரிதாக அவர்கள் அவர்களோடு உயிர்த்தளுதலில் பங்கு கொள்கிறோம் என்று சொல்லுவதும் சொல்லுகின்றது பாவ மணிப் ஆகிய வட்சிப்பை ஒரு மனிதன் பெற்றுக் வேண்டுமானால் அந்த உயிர்த்தழுந்த வல்லமினால் கிடைக்கின்ற ஆன்மீக மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆன்மீகத்தில் உயிர் முயற்சி அடைய வேண்டுமானால் பாவத்திற்கு மறித்திருக்க வேண்டும் அது ஞான ஸ்லானத்திலே நடக்கிறது என்று சொல்லுகிறது இணைக்கப்பட்டால் உயிர்களின் இணைக்கப்பட்டிருப்போம் என்று பரிசுத்த பவுல் தனிவாக எழுதுகின்றார் ஒன்றுத சுமனிக்கு நாலாம் அதிகாரம் பதினாலாவது ஆசைக்கலாம் ஒன்றுமணிக்கு நாலாம் அதிகாரம் பதினாலாம் மறிமாவை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மரணத்தை பெற்றுக் கொண்டது அடக்கம் அவர்கள்தான் அந்த உயிர்த்தலின் சாயில் அடைக்கப்படுவாள் என்று வேதம் சொல்லுகின்றபடி உயிர்த்தல் இந்த ஆண்டவருடைய மகமையை நம்முடைய ஆத்மாவிலே பெற்றுக் கொள்வதற்காக கருத்தர் திருச்சபை அனுப்பி இந்த கடைசி நாட்களுமே சத்தியத்தின்படி நடக்க செய்து ஆத்மாவை உயிர்ப்பித்திருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக துதி செலுத்த வேண்டும் என்று தேவசமூத்தர் சொல்லிக் கொள்ள ஆசைப்படும் எத்தனை உள்ள செல்வம் கொடுத்தாலும் ஆந்திமீக லட்சிப்பை ஒரு மனுஷன் அடைய முடியாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா பக்திலும் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் கர்மத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று எத்தனையோ கோடிக்கணக்கான செலவுகளை செலவு செய்கிறார்கள் ஓமங்களை வளர்க்கிறார்கள் யோகங்களை செய்கின்றார்கள் புண்ணிய செலவங்களுக்கு செல்கிறார்கள் புண்ணிய கிரிகளை நடப்பிக்கின்றார்கள் காவடி எடுக்கிறார்கள் தவம் கர்மம் தொலையவில்லை என்று சொல்லி அறிந்திருக்கிறார்கள் அதனால் பிரியமான தேவ ஜனமே இயேசுநாதனு உயிர்த்தளுடன் கிடைக்கின்ற வல்லமையானது அந்த உயிர்த்தழுந்த வல்லமையினால் கிடைக்கின்ற து நமக்கு ஞானத்தில் கிடைக்கிறது என்பதை கற்றுத்தந்து நம்முடைய ஆத்மாக்களை மீட்டெடுத்து நம் அதிகமாக தெரியும் அடுத்தபடியாக பைபடுத்த ஒரு மனுஷன் உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அவர் என்று வேதம் சொல்கின்ற அந்த சனத்தான மக்களை என்ன படுகளுக்கு பெற்றுக்கே காணிக்கலாம் கூட வழித்தி மக்கள் நகத்துக்கு சென்றுகத்திலேவனாய் உயிர்த்தழுந்த வல்லமை சத்தியத்தின்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பித்திருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறபடி நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நாம் அதிகமாக கடமை பெற்றதாக இருக்கிறோம் ரெண்டு பேர் மூன்றாம் அதிக இருபத்தி ஒன்னாவது சிலத்தில் வாசிக்கும் பொழுது பேர அதை தெளிவாக ஞானஸ்தானத்தை குறித்து வாசிக்கலாம் அதற்கு ஒப்பனையானது நல்பன சாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து நம்மையும் உயிர்த்தறுதலினால் ரசிக்கிறது என்று சிலவர் சொத்து போகிறார் ஒரு மனுஷனை பாயத்துக்கு மறிக்க வைக்கிறது மறித்து அடக்கம் என்று வைக்கின்றது அவனை உயிர்ப்பிக்கிறது மாத்திர்தான் உயிர்த்தலின் சாலையில் இணைக்கப்பட்டிருப்பாள் என்று எழுதியிருக்கின்றால் நம்ம அந்த பாக்கி கிடைப்பதற்காக ஆண்டு அவர்கள் சோத்திரம் செலுத்தும் ஏன் எப்படி கிடைக்கவில்லை அவளுக்கு ஏன் சொன்னால் ஏன் எந்த லட்சியமும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அநேக கேள்விகள் எழுப்பலாம் அவர் இந்த வசலத்தின்படி தங்களை காட்சி செய்யாது போனால் வசனத்தின்படி பெற்றுக் போனால் ஆமைக்குரிய நிலையிலே அவர் ஞானஸ்தானத்தை பெற்று அந்த நிலையை அடக்கப்படாது போனால் அந்த உயிர்த்து அடைய முடியாது பரிசுத்த வேலையாக நாம் கடவுள் கொடுத்த உபதேசத்திற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக தூதி செலுத்துவோம் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நமக்குள்ளே பிலாவகி தேவன் அனுப்பித் தருவதற்காக நம்மோடு அவர் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக மருத்துவந்தர் உயிரோடு எழுப்பினார் என்று உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசு எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார் முதலாவது அவரை உங்களிடத்திற்கே அனுப்பினார் என்று சொல்லி பிரசங்கப்படுகின்றார் எழுப்பி மறுபடிய நம்மிடத்தில் விரும்புகின்றார் பார்வம் செய்தபடி நான் மனுமக்களை விட்டு புரிந்து மறுபடியும் கூட வாசம் பண்ண வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது சமீபத்தில் இருந்திருப்பார் ஆனால் நிச்சயமாக தேவன் மனு மக்களோடு இதற்கு அனுப்பி கொடுத்திருக்கிறாராம் நம்மை பொல்லாங்குகள் இருந்து விலை நம்முடைய பாவஜீவத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அனுப்படி கவலைமானவர் பாதுகாப்பதற்காக பரிசுத்தப்படுத்துவதற்காக நம்மை ஆசீர் நம்ம இடத்தில் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் அவரிடத்தில் மாத்திரமையை சொல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்ற உயிர்த்திருந்த பண்டிகை கொண்டாடி விட்டு கடந்து போய்விட்டு வருக பிரகாரமான கவலைகளையும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் என்பதற்காக விட்டு விலக்கி பொல்லாத வழியில் செல்லும் பொழுது காரியங்களெல்லாம் வாழ்க்கை நடந்து விடுகின்றன அதை விட்டு நம்மை விலக்கி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றபடியினால் அந்த இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கவனமாக செய்ல்லாத வழிகளை விட்டு முற்றிலுமாக விலகி ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சரித்திரத்திலே கத்தோலிக சபையை உடைத்த நேரத்தில் புரட்சிகரமாக கிறிஸ்தவ மார்க்கத்தை மாற்றியமைத்த நேரத்தில் பயங்கரமான எதிர்ப்புகள் உண்டாக இருந்தது உலகம் அனைத்தையும் போப்பாண்டோர் ஆண்டு கொண்டிருக்கிறார் ரோம பேரரசனாக உலக ஆளுகையே ரோமபுரி ரோமபுரி ரோமாபுரியில் இருக்கின்ற பாப்பாண்டு களத்தில் இருந்தது அந்த போப்பாண்டனுக்கு எதிரான யார் பேசினாலும் சீயிட்டு கொடுத்த வேண்டும் என்று துணிச்சபை சட்டத்தில் வழங்கி அப்படி இருக்கும்போது அவர் எவ்வளவு தவறு செய்தாலும் யாரும் எதிர்த்து கேட்பதில்லை திருச்சபைக்கு திருமறைக்கு விரோதமாக தொண்ணூத்தி ஆறு உபதேசங்கள் கத்தோலிக்க சபைக்குள் புகுத்தப்பட்டிருந்தது அநேகரதை அறிந்திருந்து சொல்வதற்கு தன் திறமை இருந்தார்கள் பிரதமாயி ஆண்டவர் மற்ற மாற்றில் உத்தரவை எழுப்பி அதை சீர்திருத்த வேண்டும் என்று சொல்லி அவர் பயன்படுத்தின பொழுது பயில் நடக்கிற தொண்ணூத்தி ஆறு காரியங்கள் சொல்லி தேவாலயத்தில் அவர் பிரிண்ட் பண்ணி ஒட்டி விட்டு மக்களுக்கெல்லாம் அதை பிரிண்ட் பண்ணி அனுப்பி வைத்து எல்லாரும் படித்து ஆமாம் என்று சொல்லி இவரு பக்கமாக ஒரு கூட்டம் சேர ஆரம்பித்தது அவரை பயங்கரமான எதிர்ப்பு அவருக்கு தலை எடுத்து பாப்பரசரை பகைத்தவன் உலகத்தில் வாழ முடியாது உலகத்தில் எங்குமே வாழ முடியாது தலைமறைவாக இருக்க முடியாது என்றால் உலகத்தை ஆளுகின்றவர் பாப்பரசனாக இருக்கின்றார் என்று அவருக்கு பயங்கரமான கடிதங்கள் நிச்சயம் இருந்ததாம் கச்சமான கடிதங்கள் குவிந்து கிடக்கும் ஒரு நாளை படித்து பார்த்து விட்டு ரொம்ப துக்கமாகி அந்த மேஜையிலே தலை வைத்தபடி துக்கத்தோடு படுத்து விட்டார் அந்த துணையார் மத்தியான ஆகாரம் சமைத்து வைத்துவிட்டு இவர் சாப்பிடுவதற்காக அழைப்பதற்கு சத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அவர் இழம்பவில்லை தலை தூக்கி பார்க்கவில்லை மிகுந்த துக்கமாக இருக்கிறார் எப்படி இந்த துக்கத்தை நாம் மாற்றி கொடுப்பது பயங்கர எதிர்ப்பு தான் ஆனால் அதை எப்படி உணர்த்தி உணர்த்தி என்று சொல்லி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு இவ்வளோ கருப்பு கோட்டை எடுத்து உடம்புல போட்டுக் கொண்டு அவருக்கு முன்னால் நின்று கொண்டே இருந்தாலும் தலைவித்துறாரு உரங்குல துக்கத்தினால தலை தாழ்த்து இருக்கிறார் இந்த அம்மா டேபிளுக்கு முன்னால் நின்று இருக்கிறான் பல மணி நேரம் இவர் எப்படியாவது தலையை தூக்கி நம்மளை பார்ப்பாரு தானே ஏன்னா சத்தம் போடல வேற ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் நின்று கொண்டிருக்கும் போது பொங்கல சத்தத்தை காணாம என்ன பண்ண தெரியல சொல்லி தலை தூக்கி பார்த்திருக்கிறார் இந்த அம்மா கருப்பு போட்டு போட்டு கொண்டு அவருக்கு முன்னால் எழுதினார்களா வேலை யாராவது இறந்து போயிட்டால் உடனே கருப்பு உசிரம் அடித்துக் துக்கத்தை காண்பிப்பதற்காக அப்ப உடனே கேட்டிருக்கிறார் அவர் யார் இறந்து போயிட்டான்னு சொல்லி கேட்டாராம் இந்த அம்மா சொல்லிதான் ஏசு நான் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அம்மா ரொம்ப கோப்டைத்தியார்சுந உயிர ஆண்டு வரைப்பில் எ இருக்கிறார் தெரியுமா நம்முடைய உள்ளத்திலே வாசம் வாசு விதிக்க வேண்டும் என்பதற்காக கடந்து வந்திருக்கிறார் உருவத்தை பார்த்துட்டு இருக்கிறார் பிரியமான நியமனையை அவரை உயிரோடு எழுப்பி உங்களை ஆசீர்வதிக்கப்படி அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு நிலைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்து கவனிப்பார் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க அநேகர் கள்ளரைக்கு சென்றார் என்னவர் எங்க இருக்கிறாரோ அங்கே போய் தேடுங்கள் ஆண்டு தேடுகிற மக்கள் எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா இயேசுநாதன் எங்க இருக்கிறாரோ அங்கே அவர்கள் மறுபடிய காலத்தில் ஒருபோதும் மாற்றி பட்டதையே கிடையாது எத்தனையோ எதிர்ப்பு தலையே போயிரும் என்கிற சூழ்நிலைகளாக உண்டாகின்றது பயப்பட்டதே கிடையாது காரணம் என வேற யாருடைய பலத்தை வச்சு அப்படி இருக்கவில்லை நம்மோட இருக்கிறார் திருச்சபை கூலி முதல் முதலாவது என்னுடைய ரெண்டு சகோதரிகளுக்கு வாகமடிக்க தீர்மானித்திருந்தோம் அவருக்கு என்னுடைய அண்ணன்மா ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்ளவில்லை அதற்கு பல எதிர்ப்பு எல்லாம் தெரிவித்தார்கள் நான் சொன்ன என்னுடைய சபையில் இருக்கிறவர்களுக்கு நான் வாகமணி கொடுப்பேன் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத போனா நீங்கள் வாகமணி கொடுங்க வாகுமணி கொடுத்தா அவங்களுக்கு செலவு வரும் அந்த செலவு அவங்க ஏற்றிக்கொள்ள மாட்டாங்க நீ வாகம் கூட அதை நாங்க சொல்ற நடத்து கூட அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னா நீ எப்படி கல்யாணம் நடத்தலான்னு பார்க்கலாம் சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டாங்க ஒரே வைக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தியிருந்தார் தாங்களுக்கு வந்து பெண்ணை அழைத்து கொண்டு போக வேண்டும் அது பயங்கரமான எதிர்ப்பு பெண் பார்ப்பதற்கு வந்தவர்களே ஒரு இரமிலே தலையறுக்க வேண்டும் என்று ஒரு அண்ணன் எல்லாம் தூக்கி ஆரம்பிச்சிட்டார் வந்து ஒரு அம்மாவுடைய புருஷன் வந்து ரிசர்வ் போலீஸில் ஒரு ஆபீசராக இருக்கிறார் அவர் எனக்கு சொன்னி அங்கிருந்து ஆள் அனுப்பியிருந்தார் நான் போலீஸ் வேணும் அனுப்புகிறேன் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் ஆள் சொல்லி அனுப்பியிருந்தார் இந்த கல்யாணத்துக்கு மாத்திருந்தான் போலீசுதார நீங்க அனுப்பிங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு பாதுகாப்பு தருவது யார் அந்த பாதுகாப்பு தர வேண்டும் ஆகையினாலும் மனுஷனுடைய பாதுகாப்பில் நான் எதிரிய விரும்புவதில்லை எங்களை ஆழ்த்தவர்களை செய்வார் என்று சொல்லி அவர் பதிலியா எங்களுக்கு சமயம் கொடுத்திருந்தார் இரவு பத்தரை மணிக்கு மேல் வீட்டிலிருந்து பெண்ணை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஊரெல்லாம் தூங்கின நேரத்திலே அப்புறம் ஒன்பது மணி வரைக்கும் ஒன்பது வரைக்கும் ஊர் மக்கள் எல்லாம் வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அப்படி உட்கார்ந்து எல்லாரும் அப்படி இருந்து கொஞ்ச நேரம் நாங்க திமிச்சுட்டு இருக்கிறோம் அது வரைக்கும் வீட்டுல தெரியாது இருந்தா செய்தி லீக் அவுட் ஆகிடும் பெண்கள் வந்து ரகசியத்தை சொல்றது ரொம்ப விருப்பமான ஆட்கள் இப்பவும் அப்படிதான் அப்படிதான் சொல்லாதீங்கன்னு சொன்னா சொல்லாமல் இருக்கவே முடியாதவங்க இருக்கு ஒரு ஆட்ட சொல்லும் பெண்களுக்கும் தெரியாது எப்ப கல்யாணம் தெரியாது அப்படி மட்டும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை கொண்டிருந்த நாங்கள் கடந்து சரியாக பத்து மணிக்கு சொன்னேன் இப்பொழுது புறப்பட வேண்டிய ஆயத்தமாக என்று சொல்லி அப்பறம் எல்லாரும் புறப்பட்டாச்சு அப்புறம் பத்து மணி முடிஞ்சிருக்கும் எல்லாரும் ஊர்ல அமைதி ஆகிவிட்டது சாத்தா என்ன பண்ணு தெரியுமா ஊருக்குள்ள நடக்கிற நாய்கள் எல்லாம் வெளி போட்டுட்டான் எல்லா நாய்களும் ஊரை சுத்தி சுத்தி ஓடிச்சு பார்க்கணும் எல்லாரையும் உண்ணாச்சு அந்த ஊர் ஓலமாக சத்தம் போட்டு ஊரை சுத்தி இருந்து ஊழ போற ஆளுதான் வெளியே வந்தாச்சு யாரையும் தூங்க விடாத தூங்கி இருந்தாலும் எழுப்பி என்னடா ஒரு நாள் இல்லாத அநியாயமா இருக்கு நாய்களா இப்படி ஊற சுட்டுதே என்று அரை மணி நேரம் எல்லாரும் நாயை விரட்டி சத்தம் போட்டு எல்லாரும் விட்டு ஊழ போனாங்க அப்புறம் நாங்க புறப்பட்டு ஒரு ரோட்டில் வெளியே வருகிறோம் வெளியே வந்து ஊரில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ரோடு இருக்கிறது அந்த ரோட்டு வரும்போது சாயங்காலம் ஆறு மணிக்கு வர வேண்டிய ஒரு பஸ் பிரேக் இடஒனாகி பத்தரை மணிக்கு அங்கிருந்து கையை நெற்றி பஸ் பாட்டினார்கள் அதில் ஏறி நாங்கள் குறிக்கப்பட்ட நம்மளோடு விட இருப்பது யாரு தெரியுமா உயிர்த்து ஆண்டவர் செத்து போன ஆண்டு கும்படன வரவில்லை உயிர் தழந்த ஆண்டவருக்கு விடுதலை தர வேண்டும் என்பதற்காக வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்று நம்முடைய உள்ள ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு சங்கடம் தான் சொல்றாங்க என்ன என்று நீதிமன்ற பத்தாம் அதிகாரியுக்கு வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் நினைக்கலாம் பணக்காரர்கள் எல்லாரும் நன்றாயிருக்கிறாள் என்று சொல்லி அவனுக்கு இருக்கிற வேதனை சாதாரண மக்களுக்கு இல்லை என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் பணம் பெருக பெருக வேதனையும் வியாதிகளும் துன்பங்கள் அவனை பொருகிக் கொண்டே ஏழையினுடைய நித்திரை அவனுக்கு இன்பமாக இருக்கும் அதிகமாக இருக்கின்றது அதனால கத்தனுடைய ஆசிர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனுடைய வேதனையை கூட்டமாட்டார் என்று சொல்லுகின்றது வேதனை இல்லாத ஒரு வாழ்வில் கத்தை நமக்கு தந்திருக்கின்ற தேவஜான உயிர்த்தெழுந்த ஆண்டு உள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சிகரமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வாழ்கின்ற தேர் வாசம் நீதியும் சமாதானம் உண்டாக சந்தோஷமாக இருக்கிறது அநேக அதிக நேரம் ஜபிக்காதபடினாலே உறவாடுவதற்கு நேரம் கொடுக்காததுனாலே உலக கவலையிலேயே நினைத்து நினைத்து சோர்மடைந்ததாக காணப்படுகின்றோம் பல நாட்கள் பல மாவெங்க சாப்பாட்டுக்கு ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பன்னீரை மாத்திரம் முடித்து கொண்டு ஒளி செய்து கொண்டிருக்கின்றோம் இச்சொயுக்கிறோம் பிள்ளைகளும் அப்படித்தான் இருந்தார்கள் யார் எங்களை பார்த்தால் பசியாக இருக்கின்றவர்கள் நன்றாகத்தான் போயிருக்கின்றோம் நடந்து போகும்படியாக ஆண்டர் சொன்னார் வள்ளியூர்ந்து நடந்து போயிருக்கின்றோம் ஊழியக்காரரை பார்ப்பதற்காக புதிதாக பயிற்சி எடுத்து சென்றவர் அவருக்கு சில ஆலோசனை கொடுப்பதற்காக சென்றிருந்த பொழுது அவருக்கு முந்தைய நாங்கள் ரெண்டு பேர் நடந்து வருகின்றது மாதிரி அவர் ரோட்ல வந்து சாப்பிடவில்லை சந்தித்தாரோ அந்த இடத்துல ரோட்ல போகும்போது அவர் வந்து மீட் பண்ணார் கண்டவுடனே சொல்லி முகத்தை பார்த்து நடந்து நேற்று ஒரு சொப்பனம் கண்டி இதை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் சொப்பனத்தை நிறைவேற்ற வேண்டும் நடந்துதான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி போயிட்டவருக்கு ஆலோசனை கொடுத்து விட்டு பின்னர் எங்களை ஒரு லாரியில அனுப்பி போயிட்டு வரது பஸ் எல்லாம் பின்னாடி நைட்டு பஸ் கிடைக்காது நமக்கு நடத்திட்டு வருவோம் சில நாட்கள் எங்களோட வழியில் போகிறார்கள் காசு இருக்காது அவங்க இடத்துல காசு இருக்காது என்ன சொல்லுவது தெரியுமா அங்கோட செக் போஸ்ட் இருக்கிறது உலகத்தை விட்டு வந்தோம் கேட்டவே கிடையாது நம்ம இடத்துல இருக்கிறது யாரு தெரியுமா உலகத்தில் எல்லா செல்வத்தை வைத்திருக்கிற ஒண்ணா நினைச்சிடுங்க வீட்டுல எல்லாம் இருந்திருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஆகாரம் எல்லாம் இருந்தாலும் டாக்டர் அட்வைஸ் கொடுத்திருக்காரு இந்த பிள்ளைக்கு ரெண்டு நாளைக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது வெறும் தண்ணி எல்லாம் கொடுக்கணும் தண்ணி தான் கொடுப்போம் அந்த பிள்ளை அழுது நடக்கும் மற்ற பிள்ளை சாப்பிடுறத பார்த்து என்ன மாத்திரம் பட்டியா போட்டிருக்கேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கோம் மக்களை ரெண்டு நாள் பொறுத்துக்கோ டாக்டர் சொன்னா மாத்திரம் கேட்போமா ஆண்டு எப்படி நடத்தினால் அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்பதற்கு நம்ம நீங்க அருமையான பசியாக இருக்கின்றால் அவரோடு வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி அப்படிப்பட்ட மனதில் நமக்கு வேண்டும் நம்மடத்திற்கு அவர் அனுப்பி இருக்கிறார் வழிகளை விட்டு கிடைக்கிற ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மிடத்திலே அவரை அனுப்பினார் என்று அப்போத்தே சென்று கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பொருட்டு மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டே ரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டே என்று சொல்லுகின்றார் மதிப்பதற்கு உயிர்த்தெழுப்பதற்கு பல நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு மேம்பிச்சு தரிசனம் போகும் பொழுது புரோகிகளாகிய மனுஷனுக்குள் வாசம் என்ற விருப்பத்தையோடு உயிர் சென்றார் அதற்குரிய கிருமிகளை பின் ஆவணத்தில் பெற்றுக் அவர் சொல்லுகின்றார் ஆம் பிரியமானே நம் துரோகிகளாக இருந்தவர்கள் விரோதிகளாக இருந்தவர்கள் தூஷிக்கும்படியாக வாழ்ந்து கொண்ட நமக்குள்ளே வாசம் சொன்னால் புரிந்து ஆவிகள் கண்டுபுடிய முடியாமல் போனது காரணம் என்ன தெரியுமா அவர்கள் தெரியும் பகத்த வரம் பற்றிடத்தில் வரும்போதுதான் அது கண்டுபிடிக்கப்பட முடியும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொண்டார் ஒரு ஆள் அந்த மாதிரி கொண்டு வருது அப்படி சாட்சியில் எல்லாரும் சாட்சி சாட்சி சொல்லி இருக்கிறார்கள் எனக்கு ராத்திரி ஆண்டு ஒரு தரிசனம் கொடுத்தார் இந்த சபையில் எல்லாரும் தசவமாக கொடுக்கிறது இல்லையா ஊழியர்காரர்கள் கஷ்டப்படுகிறார் ஊழியம் எல்லாம் கஷ்டப்படுறது என்று சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு நான் தசவமாக காணிக்க கொண்டு வருது என்று சொல்லி சாட்சி சொல்லி சொன்னார் எப்படி அசுத்தா என்று சொல்ல முடியும் அப்படி ஊழியர்காரர்கள் போனாவி வந்துட்டுதான் அது பரிசுத்தாகி வந்துட்டான் அது சந்தேகம் எப்படி நாங்கள் அடுத்தபடியா அந்த பிரதேசத்துக்கு கடந்து போனோம் உள்ள இருந்து அப்புறம் இலைக்கு விட்ட கூட வச்சு நாங்க போன எல்லாரும் கூட வருவோம் அப்படின்னா அந்த பூ யாருக்கு பிரியமானது தெரியுமா அந்த புய் கோயிலுக்குல அந்த மல்லிகை பூச்சா அதுக்கு ஒரு ஆவி வருமா புச்சோலை பூச்சா அதுக்கு ஒரு ஆவி வரும் அலறி பூ அதுக்கு வேற ஆவி வைக்கூடாது ஆவி அனுபவம் மக்கள் கோயிலுக்கு போகும்போது வேற ஆவி பரசுத்தாய் வரக்கூடாது அருமையானதுலே கிறிஸ்தவ வாழ்க்கை உலகத்தாரிப்பிடிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையில எறவு நமக்குள்ளே வாசல் பண்ண கடந்து துரோகிகளை வாங்கி மருசுகளுக்குள்ள வாசல் பண்ணும்படி வரங்களை பெற்றுக் கொண்டிருந்த சிறு தாமிதரிசன் திருக்கு தரிசனமாக சொன்னது போல மருத்துவ உயிர் தந்து பர்லபும் சென்ற ஆண்டவர் இன்று நம்முடைய உள்ளங்களிலே வாசம் பண்ண கடந்து வந்தனர் சின்ன சின்ன பிள்ளையுடைய உள்ளத்திலெல்லாம் பெரிய சந்தோஷம் தெரியுமா வாசம் பண்ணுகின்ற ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகண்டத்திலே வாசம் பண்ணுகிறார் என்றால் அதோட மேல்வையான பாக்கி உலகத்தில் ஒரு நம்ம ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா ரொம்ப சந்தோஷம் கடவுள்னு கும்பிடுறாங்க அது வீட்டுல யார்ட்டாவது வந்துட்டு துறத்து மந்திர வாழ்க்கை மாயக்காரன்னு கடைசியில் எங்க வருவாங்க திரும்ப நம்மகிட்டதான் வருவாங்க துறத்தி விட்டுறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன் அதத்தான கும்பிடுறீங்க அது இருக்கட்டும் வீட்டுல என்று சொன்னா ஐயோயோ புரிய வேதனை நம்ம வேசு வந்தால் அது ரொம்ப மகிழ்ச்சியருமான ஒரு வாழ்க்கையா மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கை தருவதற்காக கருத்தருடைய ஆசீர்வாதமேத்தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டமாட்டார் இறைவனோடு விட மகிழ்ந்து கழிவுவதற்கு சமயத்தை செலவு செய்யுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் கவலைகள் தெரியாது வருத்தம் தெரியாது வறுமை தெரியாது கடந்தொழிகளை பற்றிய கவலை தெரியாது ஏனென்றால் மகிழ்ச்சி வல்ல உலகத்தை உள்ளத்தில் பொங்கிக் கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட உணர்வுக்கு நீங்கள் ஆளாகுங்கள் தூக்கம் போட கூடாதுன்னு கவலைங்க நிச்சயமா சேனத்தில் களைப்பே இருக்க மாட்டாங்க பலப்படுத்துவதற்காக தான் வேசியமுடிய உலகத்திலே வாசமாயிருக்கிற கிருசுனாலே எல்லாமற்ற எனக்கு பலனும் அநேர் புனாயிற்றுகளாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க காலையில் வேலைக்கு போக முடியாது நினைச்சுக்கிடுறது வேலைக்கு போனா ரொம்ப டைர்ட் ஆயிரும் அப்படின்னு நாங்க இருக்கும் பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் புவியீட்டு முறை நடத்திக் கொண்டே இருப்போம் பெரியாவோடு சேர்ந்து ஆரோனை செய்து வரமாட்டார்கள் சனிக்கிழமை ராத்திரி முழுவதும் தேவ சம்பளத்தில் இருந்து காலையில் குடும்பத்தும் வீட்டுல போய் பேமிலியில கூட்டிட்டு வரணும் இருக்கிறவங்களும் கலந்து கொள்வார்கள் நாங்க அப்படியே வந்து குளிச்சுட்டு பெண்கள் கூட்டிட்டு மாதிரி ஆலயத்துக்கு போவோம் கர்த்தக்குணம் அடைந்து கழுகளை போவத சட்டைகள் எடுத்து இழம்புவார்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் ஆகியனால் பெற்ற மக்கள் ஆறாம் மாத்திர பேசுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளாதிக் கொள்வதற்கு வந்திருக்கிறபடியால் அவர்களோடு கழியிருந்தும் அவங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை அறிவித்துக் கொள்ள வெளிப்படுத்தம் மூன்றாவது வாசிக்கும் பொழுது அங்கேத்தோவா விதமாக வாசிக்கலாம் பெரும் சத்தத்தை ஏழு பெரும் சத்தத்தை கேட்டேன் அவர்களோடு அவர் வாசமா இருப்பார் அவருடைய அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் அவரோடு கூட இருந்து அவர்கள் தேவனா இருப்பார் அவர்களோடு கூட இருந்து அவருடைய சொல்ல தெய்வமாக இருப்பதற்காக நம்ம வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் என்று சொல்வேன் சொல்லுகின்ற அடிமையாக இருக்கிறார்கள் நாமல் இருந்து விடுதலை பெற்றுநாதனுடைய மாறியிருக்கின்ற மகால என்னங்களே என் ஜாதியாரே இணையத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே என்று நாம் இறைவன் சொல்லியிருக்கிற வாசி தெரிந்திருக்கின்றோம் அருமையான தேவ ஜனமே பிணாவாகி தேவன்டைய குமாரனாகி மரித்தோர் இருந்து எழுப்பி நம்மிடத்திலே வாசம் பண்ணுவதற்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை அறிந்து நாம் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டு விற்கு அதிகமாக நுண்டி செலுத்துவோம் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது சொல்வதை வாசிக்கிறேன் எதற்காக உயிரோடு இருக்கிறார் புரியுமா நம்மை கண்ணீர் வெடிக்க வைப்பதற்காக அல்ல நம்மை கவலை உள்ள மக்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல நமக்கு அவர்கள் எல்லா நெருக்கத்திலும் அவர் நம்ம நெருக்கப்பட்டு நமக்கு விடுதலில் வந்து ஆறுதல் அளித்து ஆசிர்வதித்து ஒரு நாள் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக நம்ம இருக்கிறார் வெளிநாட்டிலிருந்து கணவர் வந்திருக்கிறார் அவர் என்னையும் வெளிநாட்டுக்கு அழைத்துக் கொண்டு போக போகிட்டு செய்து கிடைச்சிட்டா இருக்கலாம் கேள்விப்பட்ட என்னையும் கூட்டிட்டு போறாரா அப்படியா ரொம்ப நல்லது நாங்க பிளேன்ல போறோம் தங்களுக்கு காரெல்லாம் இருக்குதான் பெரிய பங்களா எல்லாம் இருக்குதான் எனக்கு எல்லாம் சந்தோஷமான செய்திதான் எதுக்கு வந்து இருக்கிறாரு தெரியுமா நம்மை அழைத்து கொண்டு போவதற்காக இந்த உலகத்தில் எல்லா துன்பத்தையும் மறந்து எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உலகத்தை அழைந்து போகிற மக்களை விட்டு நான் வேகி ஜீவித்து வர்ணோகம் செல்வதற்காக இந்த துன்பத்திலே கடந்து வந்திருக்கிறார் உயிரோடு இருக்கிறேன் அந்த உயிர்த்திலிருந்து ஆண்டவருக்கு ஆறாவது கடந்து வந்து மாசத்திலே வருதான் மும்பாயில் இருக்கிறார்கள் சபையிலே அவங்களை ஆசைப்படுத்தாலும் எங்களுடைய வீட்டுக்கு போய் அங்குள்ள மக்களுக்கு சபையை பற்றி சொல்ல வேண்டும் அங்கே ஓய்வு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் அது நிமித்தமாக கல்லுக்கூட்டம் சென்று குடசீலன் அவருடைய அண்ணன் தங்கராஜ என்று ஒருவர் அங்க வீட்டுல அங்க அம்மா அக்கா மாரும் தாண்டி மாதிரி எல்லாரும் இருந்தாலும் எல்லாரையும் கூட்டு ஆலோசனை சொல்லி நாலு பெண்கள் இருக்கிறாரு வீட்டில் நாலு சபைக்கு போறாங்க அப்ப அம்மா அந்த கண்ண ஏமா பிள்ளைகளோடு ஒரே சபைக்கு போலாம் தானே அங்க போனா என்ன பத்தி குறை வா வரவில்லை பொ விட்டு மக்கள் தெரியுமா அந்த இயேசு போயிடுவார் அந்த நேரம் ஆவி வந்து உழைப்பு வந்தார் திரும்ப திரும்ப கட்ட வார்த்தை பேசிடுவார் அவர் விடுதலை ஆகவே மாட்டார்கள் திருச்சபெரும்புலேயே மிக கவனமாக நான் பெற்றிருப்பது பரிசுத்த ஆவியான முறை தூய்மையான ஆவியான முறை இறைவனை உள்ளத்தில் வைத்திருக்கிறோம் பெரிய மனிதர்கள் கனத்து குறிவு ரொம்ப கண்ணியமா நடந்துகிறோம் அவங்க முன்னால கட்ட வார்த்தையில் தப்பா பேச அப்படி அதை உள்ள இருக்கிறவர் யார் என்று அறியாதபடியால் தான் உணரக்கூடிய உணர்வு இல்லாதபடியினால் தமிழனே பழைய காரியங்கள் செய்து கொண்டே இருக்கின்றனர் அதை வெறுத்து விடுங்கள் உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலாம் பொங்கலுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்படி அந்த வீட்டு குடும்பத்தாரு ஆலோசனை சொல்லிவிட்டு நான் பெரியவரை நோய்கூட பசங்க அவருக்கு அந்த நேரில் எல்லாம் போட்டுருந்தேன் அந்த காலத்தில் எல்லாரும் நேரியில் போடுவாங்க கல்யாணத்தில் புதுமாப்பிங்கெல்லாம் நேரியில் போடுவாங்க பட்டு போட்ட நேசி அது மாதிரி ஒரு சாளு மேலே போட போனாங்க அப்படி ஒரு நேரியில் போட்டுக்கொண்டு பெரிய பெரிய வீட்டுக்காரங்க முஸ்லிம் உள்ளவர்களுக்கு அடையாளமாக இதெல்லாம் போட்டுக் கொள்வார்கள் அப்படி போட்டவர் நம்பிட்டு இருந்தாரு என்ன மேலகளை பார்த்தார் ஜிப்பாவும் பஞ்சாபும் போட்டுருந்தேன் சின்ன வயசு போட்டார் தம்பி உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் கேட்டார் நான் சொன்ன சம்பளத்துக்கு நான் ஓழிப்பு வரல சொன்னேன் அவர் நான் கொஞ்சம் கோவப்பட்ட தெரிஞ்சுச்சு தம்பி வருத்தப்படும் முடியாதுன்னு சொல்லலை ஊழியத்துல போக்குவரத்துக்கு ஸ்டை பண்ட் மாதிரி தருவாங்க தானே அதனால கேட்டேன் அவன் அங்கன்னு யார்ட்டையும் ஸ்டைபண்ட் வாங்கிட்டு வரல பொப்பாயில வேலை செய்து கொண்டிருந்தேன் என் ஆண்டு ஊழியத்துக்கு போக வேண்டும் சொன்னார் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அதுல கிடைத்த காசு நான் ஊழி செய்து கொண்டிருக்கிறேன் சொன்னேன் தம்பி கடவுள் சொன்னார்ன்னு சொல்றீங்களே கடவுளை பார்த்திருக்கிறீங்களா கேட்டார் அம்மா கடவுள் உயிரோடுதான் இருக்கிறார் அதனால பார்த்திருக்கிறேன் கடவுள் செத்து போட்டார் நினைக்கிறீங்களா கேட்டேன் உள்ள தம்பி கடவுள் உயிரோடு இருக்கிறார் கடவுளை பார்த்தேன்னு சொல்றீங்களே அம்மா கடவுளை பார்த்து இருக்கிறேன் கடவுளோடு கூட பேசி இருக்கிறேன் அவர் பேசி சொன்னதனால தான் நம் பம்பா இருந்து வேலை விட்டுட்டு சொன்னேன் அவர் புரிந்து கேட்டார் கடவுளை காட்டுக் கொடுப்பீங்களா மற்றவங்களுக்கு கேட்டார் ஓ தாராளமா காட்டுக் கொடுக்க முடியுமே எப்படி காட்டு முடிப்பில் கேட்டார் எந்த உருவத்தில் காட்டுக் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் இருவியத்தில் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக தம்பி ஒருத்தமாக மாட்டேங்குது அவர் போனவர் உலக மக்களுக்காக மனுக்குலத்திற்காக தன் கொடுத்த இயேசு கிறிஸ்து மறுத்தோர்ந்து உயிரோடு நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணி நாம் அறிந்திருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் புனிதமாக இருக்க வேண்டும் என்பது அறிவித்துக் கொள்கின்றேன் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருடைய சாட்சிகள் எல்லாம் இன்னும் சரியாக இல்லை என்பது நமக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் இசுநாள் நாளிலே நம்ம இருமுறைகளை பரிசோதனை செய்து பார்ப்போம் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரே நாம் இன்னும் இந்த பொருளாத வழிகளை விட்டு விலகவில்லை என்பதை உணர்ந்து எல்லாரும் இந்த பொல்லாத வழிகளை விட்டு விலக வேண்டும் அப்பொழுது கற்ப நம்மை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதம் எப்ப வருமா நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு வைத்திருக்கிறோம் பிள்ளைகள் கையெல்லாம் அழுக்காக இருக்கின்றனர் கையை கழிவிட்டு வந்து சாப்பிடுறாங்க ஆகாரம் எடுக்கிறது அவருடைய நம்முடைய பிள்ளை மொழிகளை விட்டு விலக்கி ஒரு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிளாஹி தேவன் அவர் உங்களோட அனுப்பியிருக்கிறார் அருமையாவிட உயிர் தொழில் ஆண்டவரோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவஜானமே எல்லாரும் பார்க்க நம்ம மேன்மையாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வழிகளை விட்டு திரும்பிக் கொள்வோம் யோசித்து ஆண்டவர் இருக்கின்ற வருத்தம் அவர் வருத்தப்படுத்துவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நிமிஷம் அதை நினைப்பானால் உள்ளது எப்போது தூய்மையானதாகவே இருக்கும் கருத்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் தூய்மையுமானது என்று சொல்லுவேன் சொல்கிறோம் எப்பொழுதும் பயந்து இருக்கிற பாய்க்கியான் சொல்லி இருக்கிறபடினால் பயணத்தின் உள்ளத்தில் வேண்டும் என்று ஆவியார் மறுத்தேன் இருக்கிறேன் அன்று மாத்திரமல்ல இன்னைக்கு உயிரோடு இருக்கின்றான் எங்கள் ஊரில் ஒரு ராணுவ அதிகாரி அவருக்கு கடவுளை பார்க்கின்ற ஒரு ஆசை அதனால அண்ணனிக்க ரிஷிகேஷத்தில் ரிஷிகள் எல்லாரும் தாய்மருந்து கடவுளை பார்க்கிறார் என்று கேள்விப்பட்டு அவர் அங்கே சென்றார் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் கடலாக வாங்கிக் கொண்டு அங்கே சென்று அந்த ரிஷிகளோடு கூட சேர்ந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கடைசில ரிஷிகளை விட பெரிய தத்துவங்கள் எல்லாம் படிச்சிட்டார் பல மாதங்கள் ஏன்னா இவருக்கு எப்படி படித்துக் கொள்ள வேண்டும் கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே போயிருந்து அதிகமாக தியானம் பண்ணி தியானம் பண்ணி அவர் மண்டையில் ஒரு பொக்கள மாறி உச்சி உயர்ந்து அது வந்து தியானத்தினுடைய ஒரு உச்ச உச்சமல்ல என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அந்த உச்ச உயர்ந்த உடனே திறக்கப்பட்டு வாழ்க்கையில் என்ன நடக்கப்படுறது ஊருக்கு வந்தார் ஊருக்கு வந்தோட நிச்சயம் இருக்கும் போது நண்பருடைய வீட்டுல திரிட்டு போகிறது மாதிரியும் அப்படி பலருக்கு பல காரியங்கள் கண்டு எல்லாருக்கும் போன பேசியிருக்கிறார் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் எங்க வீட்டுல நடக்கிறது உனக்கு சாரிக்க அது எனக்கு இப்படி ஒரு வரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி சொல்லி இருக்கிறான் மேல பாக்கிற ஒரு கத்தோரிக்க நண்பர் சொல்லி இருக்கிறார் தம்பி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிட்டு கிடைச்சது என்று அவன் கொஞ்சம் திருப்பி இருக்கிறான் என்ன கெற்று கிடைச்சிருக்கலாம் புத்தி இன்னும் மாறலையே பொம்பளை கண்டாலும் பின்னாலே போய் எத்தனை பொம்பளை ஒன்று செறிப்படுத்த காட்டியிருக்கிறான்னு தெரியுமா அது இந்த இன்னும் மாறலையே பிரியமான தெரியுமா உலக மக்களை போல வாழ்வதற்காக அல்ல இறைவன் யார் என்பதை நமது மூலமாக மக்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்கிறோம் மகிமியின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதையே அந்த ரகசியம் வந்து சொல்லுகிறார் கிறிஸ்டியனுடைய ஒரு ரகசியம் பெரிய திட்டம் எனக்கு தெரியுமா மனிதனுக்குள்ளே கடவுள் வாசமாக இருக்கணும் மனிதனை உருவாக்கிறது அதற்காக தான் அந்த தேவன் உயிர் திறந்த பிறகு ஆதி மனுஷனுக்குள்ளே வாசமாக இருந்தார் ஜீவ சுவாசத்தை உதினார் அவன் ஜீவ ஆத்தமாக மாறிவிட்டான் இறைவனுடைய ஜீவனை பெற்று பிராந்திகமாக மாறினான் அவன் தவறு செய்தோடு இறைவனுடைய ஜீவன் அவனை விட்டு போய்விட்டது தேவனோடு உறவை அவன் இழந்து போய்விட்டான் உலகத்துள்ள கோடிக்கணக்கான மக்கள் தேவனத்தவர்களாக வாழ்கின்றார்கள் அவர்களோடு மறுபடியும் வாழ வேண்டும் என்பதற்காக தான் மருத்துவ மொழிகள் மிக எளிய முறையிலே அந்த தோத்திரஞ்சுடனே பரசுத்தாவி கிடைத்து செல்கிறார்கள் அது எப்படி எத்தனை வருஷமா நான் நம்முடைய சேர்ந்து பாட்டு தெரியாது தெரியாது படிப்புத்தி சின பாட்டு பாடுறீங்க தானே படிப்பு தெரிஞ்சு பாடுறது இல்லையா என்று விருப்பம் போடுவார் சொல்லி கொடுத்து ஆராதிக்கிற முறை இப்படி அல்ல பரிசுத்தமாக ஆராதிக்க வேண்டும் உங்களை பார்த்தா இப்ப ஏசு பிள்ளைகள் யாரும் சொல்ல மாட்டார்களே என்று சொல்லி ஒரு நாள் நாங்கள் கோயம்புத்தூர் சென்ற முழுவதும் பதினைந்து பேர் கூட்டிட்டு வந்தார் ஆண்கள் பெண்கள் எல்லா வெத்தில பாக்கெல்லாம் போயிட்டு செக்க வச்சுவர் தான் நிற்கிறாங்க வாயில இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் போட்டு போலாம் அடிச்சு வந்திருந்தாங்க எல்லாருக்கும் உபதேசம் கொடுத்து ஏசி ஆராதிக்கிற மக்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அவர் ஒழுக்கமுள்ள தேவன் தூய்மையான தேவன் என்ன ஒழுக்கெல்லாம் சில ஒழுக்க நிறைய கற்றுக் கொடுத்த உடனே அவங்க எல்லாம் வெட்கவாய்ட்டு எல்லாருமே கை கால கழித்து வாயை குடிச்சு வந்தவங்க கரப்பு கேரளா எடுத்து போட்டு வந்தாச்சு படிப்பறியாதக்கப்பட்டது தட்டுகிறேன் சத்தத்தை கண்டு கடமை திறந்தால் நான் நமக்குள்ளே பிரவேசித்து அவனோடு பூஜனை பண்ணுவேன் அவனும் என்னோடு பண்ணுவான் என்று சொல்லுகின்ற ஆசை தெரியுமா பிள்ளைகளோடு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோடு கூட சாப்பிட வேண்டும் என்று ரொம்ப ஆசையா இருக்கு பிள்ளை மேல பாசம் உள்ள பெற்றோர்கள் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை எப்போ வராது சேர்ந்து சாப்பிட வேண்டுமே எங்கள் ஆசையோடு இருக்கிறது போல இறைவனாகி ஆண்டவரும் நம்முடைய ஜனங்களோட வாசம் பண்ணி அவர்களோட சாப்பிட வேண்டும் என்று விரும்புகின்றாராம் இதெல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொன்ன உடனே பரிசுத்தாகி பெற்றார்கள் பெருத்த மகிழ்ச்சியாகிவிட்டனர் அப்புறம் சொன்னால் இனி நாங்க இந்த கோயிலுக்கு தான் வருவோம் அங்க போக மாட்டோம் நீ போக மாட்டோம்னு சொல்றது வந்தா என்ன பதில் சொல்லுவீங்க அப்படிதான் உண்டு செங்க எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுங்க கடவுள் உங்களுக்கு எங்க ஆராதிக்க போச்சு விடாது சொல்லிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் எல்லாரும் கூடி ஜெ மற்றபடி பத்தியா போய் அவர்களுக்கு அபிஷேகத்துக்கு தொடர்ந்து நடத்தி பாண்டெல்லாம் பாடி ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு வாரம் இங்க வந்துட்டாங்க எல்லாருக்கும் தரிசனத்துல இங்க வர்ற மாதிரி எல்லாரும் வந்தாச்சு மறுவாரம் போனவர் தேடி வந்துட்டார் அப்படிதான் சின்ன பாஸ்டர் வந்திருக்கிறார் வந்து ஆட்கள் எல்லாம் பார்த்தோன்னா வித்திலையும் காணும் பீடியும் காணும் சிகரட்டையும் காணும் வினுடைய ஆவிர பரிசுத்தர்விட்டீங்களா ஹலிய புடிமா கிடைக்கல நாற்பது வருஷமா ஒழிஞ்ச எனக்கு கிடைக்கல உங்களுக்கு எப்படி கிடைக்க முடியும் என்று சொல்லி அவர் சொன்னார் எப்படி ஊழிஞ்சால் தெரியுமா பைபிள் செடி படிக்கணும் அதுக்கெல்லாம் இறைவனோடு கூட நாம் வாசம் பண்ண வேண்டும் மற்றவர்கள் இறைவனோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்ற உணர்வு அருமையான தேவச்சாரமே நம்முடைய சம மக்கள் ஆறு அபிஷேகம் பெற்று கடவுள் உருவமாடுகின்றோம் தெரியுமா அப்படிப்பட்ட ஆண்டு எங்க ஆறுதல் சொல்வதை விட்டுட்டு இந்த அம்மாவும் சேர்த்து நோக்க சேர்ந்து அப்படித்தான் உதவி போய் எங்க ஆன ரெண்டு பேரும் கூடி பேசுறீங்கன்னா யாரு கவனிச்சு கேட்டு தெரியுமா கர்த்தரவை கவனித்து கேட்டுக் கொண்டிருப்பார் கருத்துடைய பிள்ளைகள் ஒரு பேசிக்கொள்வார்கள் கர்த்தரவை கவனித்து கேட்பார் அவர்களுக்காக ஞாபகம் வந்து திறக்கப்பட்டிருக்கிறீங்க பேசுற எல்லா காரியங்களும் அந்த புத்தகத்துல பதிவாகிட்டே இருக்கு இப்ப கை வச்சிரு செல்லாம் பதிவாயிடும் இப்ப செல்வந்தவர் நிறைய பயம் வீட்டில் பேசுறதும் பேச போகிறோம் நம்ம இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக சத்தம் கேட்கும் நியாய திருப்பினால் பேசுமா அதனால் இறவு நம்ம வந்திருப்பது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக உயர்த்துவதற்காக சமுதாயத்திலே மேல்மை விழுவாக மாற்ற வேண்டும் என்பதற்கு அகன்படுத்தி வந்திருக்கிறபடினால் எப்போதும் தூதி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டாம் கருத்திருந்தாலே அவர் தூதியிலே வல்லம்மை அறங்குகின்றது பொறுமகிழ்ச்சி உண்டாகின்றது புதிய புதிய பாசைகள் வருகின்றது நம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் பெறப்போ எப்போ தெரியுமா அந்த இறைவனை மகிழ்படுத்துகிற நேரத்திலே அதிகமான துதித்து கொண்டவரை மையப்படுத்துகிறோமோ அப்பொழுது இறங்கி ஆள் கொள்வதெல்லாம் பார்க்கின்றோம் விரைவன் சந்தோஷப்படுவதை பார்க்கின்றோம் அதனால் கடவுளோடு கூட சந்தோஷப்பட்டு கழிவுவதற்கு மிகவும் வாஞ்சியாக இருக்க வேண்டும் அதற்காகவே நம்மோடு வாசம் பண்ணுகிறார் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுவது சில நாட்களோடு போவதற்கே நானும் விதம் சபா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் அதிகாரம் பதினெண்டாவது இப்போது ஆன்மீக லட்சியை பெற்றிருக்கின்ற ஏற்றுக்கொண்டபடி அந்த உள்ள வாசம் கொண்டுகின்றபடினால் பாவத்திலிருந்து விடுதலையாக ஆத்மாவை ஈர்ப்பித்திருக்கின்றார் உயிர் மீழ்ச்சி அடைய போகின்றது உங்களில் வாசமாயிருக்கிறோர் எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற ஆவினாலே உயிர்ப்பிப்பார் உயிர்ப்பிப்பார் நம்முடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது உயிர் மீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது ஆன்மா உயிர் மீழ்ச்சி அடைத்தது அடுத்து நம்முடைய சரீரம் இப்பொழுது உயிர் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது பாவத்தை நிறுத்தி விடுவது கோபத்தை மறுத்து விடுவது அப்படி எல்லாவற்றையும் எதை காட்டுகிறது தெரியுமா சரீரம் உயிர் மீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றதா ஒரு நாள் இயேசுமை மாறப்போகின்றது அந்நிய மாசுகளை பேசுவதற்கு உடம்பு அசைப்பதற்காக மாத்திரம் வரவில்லை அந்த ஆவியார் நம்முடைய சரீரத்தையும் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார் என்று பரிசுத்தமிழ் சொல்லுகிறார் என் சரீரத்திலிருந்து புறப்பட்டு ஆத்மாவை கரைபிடித்து விடுகின்றது அப்படி இல்லாமல் நம்முடைய சரீரத்தையும் உயிர்பீழ்ச்சி அடைய செய்து கொண்டிருக்கிறபடி எனப்பொழுது ஆவிலும் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் தான் பாவத்திலிருந்து பூர்ணமாக விடுதலை பெற்று சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம் இறைவனை போல மாறுவாள் என்று பரிசுத்தமிழைகிறது ஒன்று ஒரு நேர் பதினைந்தாம் மதிதாரம் நாற்பத்தி ஒன்பது ஆகியோர் செலவாசிக்கலாம் மீண்டும் மண்ணானவனுடைய நாம் அணிந்திருக்கிறது அணிந்திருக்கிறது அணிந்து கொள்வோம் மாணவருடைய அணிந்து கொள்வோம் மண்ணானவருடைய மண்ணினால் படைக்கப்பட்ட ஆதவனுடைய சாயலை நாம் அணிந்து இப்பொழுது நாம் அண்ணானவருடைய சாயல் அணிந்திருக்கின்றது போல மாணவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் ஏசுநாதனுடைய சாயலை நாள் அடையப் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது எப்படி கோழி இருக்கின்ற அந்த கருவானது அந்த வெள்ளை கரு மஞ்சள் சாப்பிட்டு வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அந்த கோழியை போல உருவாகி ஒரு நாள் கோழி முட்டை உடைத்துக் கொண்டு ஒரு வெளியே வெளிவருகின்றது போல நம்முடைய மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது அவ்வளவுயிர் மீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் என்பதை பிரமனாகி ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது ஒன்று வந்து பதினெட்டாம் அதிகாரம் ஐம்பத்தொன்னு வசதத்தை வாசிக்கும் பொழுது கடைசியை கால ஒரு நாள் தணிக்கப் போகின்றதாம் அந்த சரீரம் முழுமையாக மருமமடைந்து ஆண்டு வரை போது மாற்றம் அடைந்து போகும் என்று சொல்லி அது சொல்லுகிறது அறிவிக்கிறேன் துணிக்கும் போது மர்மமாக்கப்படும் புரிய மாத தேவ ஜாரதி கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேம்பி அறிவாக இருக்கின்றது உலகத்துல எந்த மனிதனுக்கு கிடைக்க கூட ஒரு புனித தன்மை நாம் அடையப் போகின்றோம் கடைசிசி காலம் துரிக்கப்பட போகின்றதாம் விஷ போடுவார் சபையெல்லாம் விசிட் பண்ண போனார் தான் அங்க மக்களுக்கு பைபிளும் தெரியாது கடவுளை பற்றி சரியாக தெரியாது குருவானி தரவில்லை சம்பளம் கொடுக்கிறனால சாப்பிட்டு ஊழிச்சு ரெண்டு பாட்டு படிச்சு ஜெமனியா அனுப்பிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் கண்ட உடனே அப்படி குருக்களுக்கு வேதம் தெரியவில்லை குருக்களுக்கு சரியாக வேலை படித்துக் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பி அவருக்கு ஆளுகை குடும்ப எல்லாம் குழுவானவை அழைப்பித்து ஒரு பத்து நாள் பைபிள் ஸ்டெடி கொடுக்க போறேன் உங்களுக்கு ஒருவருக்கும் பைபிள் தெரியவில்லை அதனால மக்களுக்கும் பைபிள் தெரியாமல் போயிட்டது என்று சொல்லி பத்து நாள் ஸ்டடித்த நாள் வருகையைப் பற்றி பேச போகிறேன் நாள் ரொம்ப நாளைக்கு வருகையை பற்றி பேச போறேன் பண்ணிருக்கிறார் கட்டன் போட்டு மசல் எல்லாம் எழுதி அது பின்னாலும் கொஞ்சம் இடம் உண்டு வருகை பற்றி பேசுற நேரத்தில் ஒரு பையனை தயார் பண்ணி நான் அடிப்பேனோட வருகை இருக்குமானால் கடைசிய காலம் நாமக்கடுவோம் ஒரு இமைப்பொழுது இருக்குமானால் பிரியமான நம்மையும் பார்த்துதான் அதை கேட்கிறது இன்று இப்போதைய சின்ன வருகை இருக்குமானால் எத்தனை பேர் அந்த மர் உபத்தை அடையப் போகின்றோம் ஆவியானவர் மாமிசத்தை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கின்றனர் ஆவிலை மறைந்து மறைந்து வாழ்கின்றவர்கள் ஆவில எப்பொழுது ஆவியானவருக்கு இடம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இந்த மாமிசத்தின் உணர்ச்சிகள் எல்லாம் அழிந்து அழிந்து அழிந்து தூய்மை அடைந்து அவர் தேவசாயத்தில் தரித்துக் கொண்டே வருகிறார்கள் இப்படி பேசி இருக்கும் பொழுது மிக உச்ச கட்டத்திலிருந்து ஒரு பாதுகர் இல்லை இல்லகர் ஓடி போட்டாங்க தெரியும் எல்லாம் ரெண்டு பக்கம் வாசல் உண்டு ஓடியே போயிட்டாங்களா இவருக்கு சங்கட ஒரு சிரிப்பு ஒரு பக்கம் காலத்துக்கு ஓடினால் கைதெட்டில் யாரையும் கூப்பிட்டு சொன்னார அந்த கட்டணம் எடுத்துட்டாரு பையந்து சின்ன இந்த போலியான ஏற்பாட்டுக்கே நீங்கள் இப்படி ஆகிவிட்டார் உண்டையிலேயே வரும் பொழுது சத்தம் கேட்கும் ஒரு நிலைமை பரிதாபகரமாக இருக்கும் சிரித்து புரித்ததாக ஒரு பத்திரிகையை படித்திருக்கிற பெரியமான தேவச்சானமே கிறிஸ்து வாழ்க்கை என்று டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையல்ல யாரை பிரிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லது உலக பிரிகாரமான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல இறைவனை போல மாற வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றப்படுத்துவதற்காக அவர் எந்த ஒழுங்குகளை நமக்கு செஞ்சிருக்கிறாரோ அது சரி என்பதை நமக்கு நன்றாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நிலை அடைய முடியும் நான் நினைக்கிறேன் ஏற்றுக்கொள்ளியா குடியிருப்பு பரலோகமாக இருக்கிறது அங்கிருந்து கட்சிகராகி கிறிஸ்தவன் தேவன் வர வேண்டும் என்று அவரோடு காத்துக்கொண்டிருக்கின்றோம் புரிய மாதிரி கருத்து மருவிக முன்பாக நம்முடைய நாமும் அரூபமாக்கப்படுவோம் துணிக்கோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மரண மண்ணை முதலாவது சந்தித்தால் நாம் பரிசுத்தமாக பர்மபுரத்துக்கு சாயத்தமாக செல்ல வேண்டும் இயேசு வருகை நாம் பரிசுத்தமாக மாற வேண்டும் என்று விரும்பி உங்களுடைய வாழ்க்கைகளை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் என்பதை உயிர்க்கும் ஆண்டவருடைய உள்ளத்தில் வாசம் ஆளும் செய்தி செய்து ஆண்டவரை உளைவினைப்படுத்தக்கூடிய மக்களாக காணப்படாதபடி எப்பொழுதை சந்தோஷப்பிக்க மக்களாக மாற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் எப்படி மாறுவோமா மூன்றாவது அதிகாரி கீழ்படுத்த வல்லமையான செயலின் படியே அற்பமான அற்பமான மகிமையான ஒப்பாக மறுரூபடுத்துவார் அற்பமான சாட்டி போன நாற்று அடிக்கும் சாப்பிடாட்டி போனால் சின்ன வியாகி வந்தா எந்திரிக்காது மாத்திரம் தான் பொருட்கள் மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார் அவ்வளவு ரொம்ப அற்புதன் போன இருந்தாலும் வெட்டி போட்டு பணம் மாடு ஆடு எல்லாமே இந்த <tallum> மைமையானுமாளுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் உயிர்ப்பிப்பார் அருமையானவர்களே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சரீரத்தை பரசுத்தமாக்கிக் கொண்டே இருக்கிறார் மேல் வெறுப்படையை செய்து கொண்டிருக்கிறார் வெறுப்படையை செய்து செய்து செய்து ஒரு நாள் தூய்மையாக்கி நம் தூய சரீரத்தை போல மாற்றமடையப் போகிறார் இந்த அருப்பமான சரீரத்தை நம்முடைய மயிமையான சரித்துவம் மருணப்படுத்துவார் அவரை போலவே நாம் மாறப்போகிறோம் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது சனத்தை ஒரு ஒரு மாசிக்கலாம் ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமோரை தரிசிக்க போற அப்படின்னா இருப்போம் என்றும் அறிந்திருக்கா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் வருகை சீக்கரம் இருக்கும் இருப்போம் என்று அறிந்திருக்கின்றோம் அவள் பெரிய ஒரு மகிழ்ச்சியுள்ள வாழ்வு நமக்கு வாய்த்திருக்கின்ற ஆண்டு வாசம் மக்கள் உலக பிரகாரமான பகாரியங்களை வறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வறுத்து இனிவரும் பலன்மையின் நோக்கமாக இருந்து எய்த்துடைய புகழ்ச்சிகளை பார்க்கணும் பிள்ளைகள அறிவிப்பதையே மோச தெரிந்து கொண்டிருக்கின்றது போலிகரி வாழ்க்கைகளை பெருமாறு முதலாவது உயிர்த்தல் என்று சொல்லு அப்புறம் உயிர்த்தல் இருக்க பாதிகளெல்லாம் உயிர் தள்ள போகிறார்கள் அது அறகுறையான பரிசு உயிர் தள்ளப்புகிறார்கள் முதலாவது உயிர்த்தல் பங்கு வருகிறவர்கள் தான் இந்த உலகத்தை ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்யப் போகிறார்கள் எஸ்நாதன் உயிர்த்தல் நமக்குள்ள வந்திருக்கிறது எவ்வளவு தெரியுமா உலகத்தில் தனித்தருவான்களாக விட்டுவிட்டு போவதற்காக இல்ல ரொம்ப அவர்களை போல விட்டுவிட வேண்டும் என்பதற்காக இல்ல இந்த உலகத்தை அரசாட்சி செய்ய வைக்க வேண்டும் நமக்குள்ள வந்திருக்கிறார் வெளிப்படுத்தலாகவும் அதிகாரம் அதிகாரம் இல்லை தேவனுக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து இவர்கள் இவரோடு கூட ஆயிரம் வருஷம் அரசாழ்வார்கள் அவரோடு கூட ஆயிரம் வருஷம் அரசாழ்வார்கள் சொன்ன உலகத்தான் நம்ப மாட்டான் ஏமாத்தீங்க ஆட்சியை போட மாட்டேங்குது நடக்குமா எதிர்கட்சிகார விடுவானு பேசிட்டு இருக்கான் விரைவனுடைய போட்டது புரிய கருத்து உயிர் தனது நமக்குள் வாசமானது எதற்கு தெரியுமா நம்மை அவரை போல மாற்றி உணர்த்திற்கு எடுத்துக்கொண்டு அவரோடு இருசிலேமை தலைநகரமாக வைத்து இந்த உலகத்தை ஆயிரம் வருஷம் அரசு ஆட்சி செய்வதற்காக பல்களை ஒருவர் நம் பரித்திரமான ஆட்சிப்படுத்த அமர வைப்பதற்கு ஆயத்தைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் ஆட்சிப்படுத்த போவதற்கு நம் தகுதி உலகத்தை ஆளுங்க செய்ய போகிறோம் உலகத்தை நியாயம் விசாரிக்கப் போகின்றோம் உலகத்து மக்களை நீதியோடு கூட வழி நடத்தப் என்று சொன்னால் நாம எல்லாரும் எப்படி இருக்க வேண்டுமா நீதிமாள்களாக இருக்க வேண்டுமா இப்ப ரொம்ப ஈஸியாக குற்றம் சாட்டினா ஆயிரத்தி குற்றம் செய்து பிறகு குற்றம் சாட்டுகிறோம் அதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள் உலகத்தில் ஆய்ந்து இருக்கக்கூடிய மக்களாக மாறப் அதற்காக உயிர் நம்முடைய வாசம் பண்ணி அந்த உயிர்த்து வந்து ஆண்டோரோடு மக்கள் இந்த உலகத்தை ஆயிரம் வருஷம் அரசு ஆட்சி செய்யக்கூடிய காலம் வரப்புகின்ற முடினால் அந்த வாழ்க்கை ஒரு நீதியுள்ள வாழ்க்கையாக மேர் ஒழுக்கம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று இறைவனாகி ஆண்டு வர விரும்பி பல மொழி சொல்வார்கள் நாருக்கு ஏற்கனவே மனம் கிடையாது அது பூவோடு கூட சேர்ந்து கொள்ளும் பொழுது மனத்தை பெற்றுக் கொள்கின்றது போல மனிதன் நல்லவனாக வாழ்வது கூடாத ஒரு காரியம் சட்டத்தை ஏற்றி நல்லவனாக மாற்ற முடியாது மாற்றேயே பாவியாக பறந்துவிட்டார் தோண்டி நான் சொல்லுகின்றனர் மனிதன் நல்லவனாக வாழ்ந்த செல்ல வேண்டும் என்பதற்காக தான் உயிர் திறந்து மனுஷனோடு வாசம் கொண்ட கடந்து சில நல்ல நண்பர்களோடு பழகின்ற பிள்ளைகள் ரகசியமாக விளைவு நரகத்துக்கு செல்வாள் என்று சொல்கின்றது அதனால் இறைவராக அடக்கமண்ட் உயிர்த்தனுடைய வல்லமையானது ஆன்மீகத்தில் இருக்கிற பாவங்களை நம்மை மாற்றுகின்றது நம்ம ஒரு பரிசுத்தம் உள்ள ஜாதியாக மாற்றுகின்றது அந்த இறைவனு மாசம் ஒரு நாள் இறைவனை போலவே மாற்றி இறை உலகத்திற்கு கொண்டு செல்ல போகிறது என்று சொல்லுவேன் பணம் எங்க இருக்கிறது பதவி எங்க இருக்கிறது என்றுதான் மக்கள் தேடி எழுகிறார்கள் அருள் உடையாருக்கு அவ்வளோகம் பொருளுடையாருக்கு இவ்வுலகம் என்று சொல்லி பாடி வைத்திருக்கிறார்கள் அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோமில்லை என்று சொல்லி பாடி வைத்திருக்கிறார்கள் பொருள் ஜேடி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதால் மக்கள் விரும்புகிறார்கள் தவிர அருள் ஜேடி அவலகம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிற கொஞ்சம் நாம் இறைவனிடத்தில் வந்திருப்பது இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்காக அந்த தூய் ஆவியை பெற்றிருக்கின்றோம் இறைவன் உயிர்த்தொழுந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார் இந்த வாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற ஆண்டு வரும் தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் நம்மை உயிர்பித்து உணவகத்திற்கு எடுத்துக் சொல்லுகின்றது அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ள நிலை பெருவிட்டு உயிர்த்திருந்த ஆண்டவருக்கு ஆராமரிசியை நமக்கு பெரும் மகிழ்ச்சி என தெரியுமா உயிர்த்துடம் என்ன கிடைத்தது என்று ஒருவர் கேட்டால் அந்த ஏசுநாதனுடைய பாவத்தை முன்னித்து விட்டார் அந்த ஏசி உள்ளே வாசம் பண்ணுகிறார் மனிதனோடு வாசம் பண்ணுகின்ற வாழ்க்கை இருக்கின்றதே இதை விட மேன்மையான வாழ்வுலகத்தில் ஒன்றுமே கிடையாது சாதனை என்று சொல்லி பக்தர்கள் சொல்லுகிறார்கள் உறவினோடு ரெண்டரை கலந்து கொள்கின்ற ஒரு நிலைமை சாமீபம் சாயுட்சியம் என்று சொல்லி மூன்று நிலைகள் தெய்வீகத்தில் இருக்கிறதா சாலோகம் என்று சொன்னால் சுலோகம் சொல்லிக்கொண்டே கடவுள் இருக்கிறது அதுல ஒரு சின்ன திருத்தி ஒரு ஆழ் பேரே போய் சொல்லிட்டே இருந்தா மனம் கொஞ்சம் இருக்கும் யாரோ ஒரு ஆளுடைய பெயர் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ சாமியும் என்று சொன்னால் தெய்வத்துக்காக என்ன போய் தியாகம் பண்ணுகிறது வாழ்க்கை ஒடுக்குகிறது அமிர்தமாக தியாகம் பண்ணுகிற ஒரு நிலவை அது இன்னொரு நிலைமை சாயிச்சியம் என்று சொல்லி இருக்கிறதே அந்த இறைவனும் மனுஷனும் கலந்து விடுகின்ற ஒரு நிலைமை உயிர்த்தெழுந்த நமோடு வாசப்படுகிறார் என்று சொன்னால் இந்த சாயிச்சிய நிலைமை நாம் அடைந்து இருக்கியா எத்தனையோ ரிஷிகளும் பத்திரும் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அடைந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் நாம் எளிய முறையில் இறைவனை காணுகின்றோம் இறைவனோடு கூட பேசுகின்றோம் இறைய நூலை பெற்றிருக்கின்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் தூய்மை அடைய வேண்டும் என்று தெரியுமா தூய்மை அடைந்து அடைந்து இறைவனை மாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை வரப்போகின்றது அதனால் கடைசியை காலம் துணிக்கும் அப்பொழுது நாம் எல்லாரும் மர்வமாக்கப்படுவோம் கிறிஸ்துள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் மர்வமாகி ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று சொல்கின்றபடிதான் அந்த காலங்கள் வந்து கொண்டிருக்கிறார் அது வரையிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் எது வந்தாலும் சகித்துக் கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையிலே வெற்றியடைய வேண்டும் என்று ஆகிய நபர் சொல்லுகின்றபடினார் இந்த உலகத்தில் மீண்டும் ஒரு முறை உயிர்த்து கொண்டாடுவதற்கு பாக்கி பெற்றமைக்காக ஆண்டவரை சோத்தரிப்போம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்